ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் முதல் நாள் ஜெபமாலையினால் யாவருக்கும் பயன் ஜெபமாலை சொல்வது முதன் முதல் பெரிய பயன் ஜெபமாலை அவர்களுக்கு வெண் ரோஜாமலர் அச்சிஷர் லூயிஸ் மான்போர்ட் குருக்களுக்கு சொல்லுகிறார் இறைவனுடைய சத்தியங்களையும் நற்செய்தியையும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் போதிக்கிறவர்களே உங்கள் பல புத்தகங்களோடு இப்புத்தகத்தை ஜெபமாலையை வெண் ரோஜாமலரை போல காப்பாற்றுங்கள் அதில் உள்ள சத்தியங்கள் யாவரும் கண்டுபிடிக்கும் தெளிவான முறையில் கூறப்பட்டிருக்கின்றன அவைகளை உங்கள் உள்ளத்தில் பதனப்படுத்தி நீங்களே ஜெபமாலை செய்து அதன் கனியை சுவைத்து ருசி பாருங்கள் அவைகள் உங்கள் உதடுகளில் இருக்கட்டும் ஜெபமாலை பக்தியின் மேன்மையை யாவருக்கும் கற்றுக் கொடுப்பதனால் அவர்களை மனம் திருப்புவீர்கள் பெரும் பாவிகளையும் வேதவிரோதிகளையும் மனம் திருப்பும் பெரும் ஆயுதமாக கடவுள் அதை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் இவ்வுலகில் தேவ அருளையும் மறு உலகில் மோட்ச மகிமையையும் அதில் பொதிந்து வைத்திருக்கிறார் புனிதர்களும் பாப்புமார்களும் இப்பக்தியை கொண்டாடினார்கள் எந்த ஆத்ம குருவானவருக்கு இதன் இரகசியத்தை பரிசுத்தாவி வெளியிடுவாரோ அக்குரு பெரும் பாக்கியவான் அவரே தினந்தோறும் அதை ஜெபித்து மற்றவர்களையும் தூண்டிவிடுவார் அவர் பேசுவது எளிய மொழியானாலும் மற்ற குருக்கள் பல ஆண்டுகளில் செய்து முடிக்கும் நன்மையை அவர் ஒரு மாதத்தில் செய்து முடிப்பார் பாவிகளுக்கு அந்த முத்தர் சொல்லுவார் ஜெவமாலை உங்களுக்கு சிவந்த ரோஜாமலர் ஏனெனில் நமது ஆண்டவரின் விலையுயர்ந்த இரத்தம் அதில் விழுந்தது உங்கள் வாழ்க்கையில் அது சுகந்த பரிமளத்தை கொண்டு வருவதாக விசேஷமாய் நீங்கள் விழப்போகும் ஆபத்தின் குழியிலிருந்து உங்களை அது காப்பாற்றுவதாக ரோஜா மலரால் இன்ப சுகத்தால் நம்மை சூடிக் கொள்வோமாக என்று ஒவ்வொரு நாளும் அபிசுவாசிகளும் மனமாரா பாவிகளும் ஆரவாரம் செய்கின்றனர் நாம் சொல்ல வேண்டியது பரிசுத்த ஜபமாலையின் ரோஜாமலர்களை நாம் சூடுவோமாக அவர்களுடைய மலர்கள் உடல் இன்பம் உலக மகிமை உடைந்த ஓட்டுக்கு நிகரான செல்வம் வெகு சீக்கிரம் அவைகள் உதிர்ந்து போகும் அழிந்து போகும் நாம் சொல்லும் பரலோகத்தில் இருக்கும் அருளறிந்த மரியே என்னும் ரோஜா மலர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னும் அழிய மாட்டா பாவிகளின் பார்வைக்கு மட்டும் ரோஜா மலர்களாக தோன்றுபவைகள் கூறிய முட்கள் மனவைக்காட்டினால் அவர்கள் உள்ளத்தை குத்தும் மரண நேரத்தில் அவநம்பிக்கை என்னும் அக்கினி அம்புகளால் எய்யும் நித்தியத்திற்கும் வாதனையை பெருக்கும் ஆதலால் நாம் 153 ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையை கூடுமானால் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோமாக அவைகள் மூன்று ஆரங்கள் மனித அவதாரத்தின் போது ஏசு தரித்த வரப்பிரசாதத்தின் ஆரம் பாடுகள் சமயத்தில் அணிந்த முன்முடி மோட்சத்தில் சூடிய மகிமையின் முடி ஜபமாலை சொல்வதால் நமக்கும் மூன்று ஆறம் வாழ்நாளில் பேருபலன்களின் மாலை மரண நேரத்தில் சமாதானத்தின் மாலை மூன்றாவது மோட்சத்தில் மகிமையின் மாலை மரணமட்டும் மட்டும் பிரமாணிக்கமாய் ஜெபமாலை சொல்லி வருவாயே ஆகில் சாபத்தின் சரிந்த கரையில் உன் பாதம் வழுக்கி நின்றாலும் நரகத்தில் ஒரு கால் வைத்துவிட்டாலும் சில மந்திரவாதிகளைப் போல் உன் ஆத்மத்தை பேய்க்கு விற்றுவிட்டாலும் சாத்தானை போல் நீ பிடிவாதமுள்ள வேத விரோதியாயிருந்தாலும் மனஸ்தாபத்திற்காக உண்மையை அறிவதற்காக நீ ஜெபமாலையை பிரமாணிக்கமாய் செய்து வந்திருப்பாயே ஆகில் ஒரு நாளும் கெடாத மகிமையின் கிரீடம் உனக்கு கிடைக்கும் என்று உறுதிமொழி கூறுகிறேன் பக்திமான்களே நீங்கள் வேறெந்த பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் ஜெவ மாலை பக்தியையும் கைப்பற்றுங்கள் ஜெவ உங்களுக்கு ஞான ரோஜா மலர் உங்கள் ஆத்மமாகிய பூங்காவில் இந்த நறுமண மலர்ச்சியடியை வளருங்கள் இந்த ஞான ரோஜா மலர்ச்சியடி வாழ்விலும் மரணத்திலும் மகிமையிலும் மரியுமாகும் இச்செடியின் குளிர்ந்த பச்சை இலைகள் சந்தோஷ தெய்வ ரகசியங்கள் மனம் வீசி மலர்ந்த மலர்கள் மகிமை தெய்வ ரகசியங்கள் மொட்டுகள் சேசு உடையவும் மரியாயுடையவும் குழந்தை பருவும் அலர்ந்த மலர் அவர்கள் பாடுகளை காண்பிக்கின்றன முழுவதும் மலர்ந்து விரிந்த மலர் அவர்களுடைய வெற்றியும் மகிமையுமாம் இச்செடி வளர்ந்து பெரும் மரமாகும் ஆகாயத்தில் பட்சிகள் அங்கு அடைக்கலம் புகும் எல்லா புண்ணியங்களும் அங்கு குடிகொள்ளும் பறவைகள் பழங்களை அருந்துவது போல அப்புண்ணியங்களும் அருந்தும் எக்கனியை சேசு வெண்ணும் மகிமைக்குரிய கனியை ஜெபம் ஓ மரியே அமலோர்பவ கண்ணியே ஜெபமாலை ராக்கியணியே உமது வரப்பிரசாத நிறைவில் என்னை வைத்து காத்தருளும் என் அற்ப வாழ்வை ஆட்கொண்டு இறைவனுடைய சித்தத்தின் செல்வ பாதையில் நடத்தியருளும் என் பாவங்களுக்கெல்லாம் பாவ பொருத்தலை பெற்றுத்தாரும் எனக்கு அன்பின் அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் அகலா கேடயமாகவும் திகழ்வீராக சோதனை சமயத்தில் எனக்கு ஆறுதல் அளித்து எல்லா ஆபத்திலிருந்தும் பத்திரமாய் என்னை காத்து நடத்தும் நானோ பலவீனன் ஏமாந்தவன் எல்லாவித பாவத்தையும் அசம்பந்தத்தையும் கோழைத்தனத்தையும் முகத்தாட்சணியத்தையும் என்னை விட்டு தூரத்தில் நிறுத்தி எருளும் அகங்காரம் தற்பெருமை சுய சிநேகம் முதலியவைகளிலிருந்து என்னை காப்பாற்றும் என் பலவீனத்தினாலும் குற்றங்களினாலும் இறைவனுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டேன் என்னை உம்முடைய உள்ளம் வைத்து காத்து புண்ணியத்தில் வளரச் செய்திருளும் தவறாமல் நானும் ஜெவமாலை ராக்கினியே தினந்தோறும் தவராமல் ஜெவமாலை சொல்லி உம் தயவை புகழ்வேன் சரிதை தென் அமெரிக்காவில் பராகுவை என்ற ஒரு மாகாணம் உண்டு சேஷபை குருக்கள் அந்நாட்டு மக்களுக்கு வேதத்தை போதித்ததுமல்லாமல் சமூக சேவையில் ஈடுபட்டு அவர்கள் தோட்டந்துறவுகளை பண்படுத்தி வியாபாரத்தை விருத்து செய்து இவ்வுலகில் முதலாய் அந்நாட்டு மக்கள் கண்ணியமாய் வாழ வழிவகுத்தனர் அங்கு ஓர் ஊரில் அக்காலும் தங்கையுமான இரு சிறுமிகள் தங்கள் வீட்டிற்கு முன் முழந்தாளிலிருந்து வெகு பக்தியாய் ஜபமாலை செய்தனர் திடீரென ஒரு ஜோதி சுந்தரவதி அங்கு தோன்றி ஏழு வயதுள்ள தங்கையை தம்மோடு எங்கோ அழைத்து கொண்டு போய்விட்டாள் மூத்தவள் தங்கையை எங்கும் தேடியும் காணாமல் அழுது கொண்டு பெற்றோரிடம் சங்கதியை சொன்னாள் அவர்கள் மூன்று நாள் தேடியும் குழந்தை அகப்படவில்லை மூன்றாம் நாள் மாலை சிரித்த முகத்தோடு முன்கதவண்டை காணாமற் போனவள் தோன்றினாள் அவர்கள் ஜெபமாலையை செய்து போற்றி வந்த மாதரசி அழகிய பூங்கா ஒன்றுக்கு தன்னை அழைத்து சென்று மகா ருசியான பண்டங்களையும் பழங்களையும் தனக்கு கொடுத்ததாக சொன்னாள் மேலும் ஓர் அழகிய அருமையான ஆண் குழந்தையை அவளுடைய மடியில் அம்மாதரசி வைத்ததாகவும் அவர் மேல் தான் முத்தமாறி பொழிந்ததாகவும் கூறினாள் பெற்றோர் புதிதாய் மனந்திரும்பியவர்கள் பெற்றோர் புதிதாய் மனந்திரும்பியவர்கள் தங்களுக்கு ஞானோபதேசம் கற்றுக் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்த சேசபை குருவானவரிடம் இவ்வரலாற்றை சொன்னார்கள் ஜெவமாலையை தினம் சொல்வதனால் வரக்கூடிய மோட்ச இன்பமும் இறைவனுடைய கிருபைகளும் மகா பெரிதென அக்குருவானவர் அவர்களுக்கு சொல்லி அவர்களிடம் ஜெபமாலை பக்தியை ஊக்குவித்தார்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 மரணம் மட்டும் பிரமாணிக்கமாய் ஜெபமாலை சொல்லி வருவாயே ஆகில் சாபத்தின் சரிந்த கரையில் உன் பாதம் வழுக்கி நின்றாலும் நரகத்தில் ஒரு கால் வைத்துவிட்டாலும் சில மந்திரவாதிகளை போல் உன் ஆத்மத்தை பேய்க்கு விற்றுவிட்டாலும் சாத்தானை போல் நீ பிடிவாதமுள்ள வேத விரோதியாய் இருந்தாலும் மனஸ்தாபத்திற்காக உண்மையை அறிவதற்காக நீ ஜெபமாலையை பிரமாணிக்கமாய் செய்து வந்திருப்பாயே ஆகில்